ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய தர்மங்கள்லாம் பார்த்துன்னு வர்ற வரிசையில் இதுவரையிலும் திரவிய சுத்திங்கிற தலைப்பில் நிறையா தர்மங்களை தெரிஞ்சிட்டோம் அடுத்ததாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுடைய சுத்தியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கான வஸ்துக்கள் நாம் ஹோமத்துக்கு வச்சுக்கக்கூடியதான வஸ்துக்கள் நாம் சாப்பிடக்கூடியதான வஸ்துக்கள் இவைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடியதான வஸ்துக்களில் முதல்ல உள்ளது ஷால் எண்ணம்னு சுத்தமான பச்சரிசி அதில் சமைச்ச அன்னம் அதுக்கு சால்யண்ணம்னு பேர் அந்த அன்னத்தை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுற பொழுது எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா சால் அண்ணந்தான் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது அந்த அன்னம் எந்த அளவில் இருக்கணும்னா அந்த சுவாமி எந்த உயரத்தில் இருக்காரோ அந்த உயரத்துக்கு அந்த அன்னத்தை வச்சு நேவேத்தியம் பண்ணணும்னு சாஸ்திரம் க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் சில கோவில்கள்லாம் பார்த்தா அந்த சுவாமி சன்னிதிக்கு முன்னாடியே அந்த அரிசியை வடித்து கொட்டி சுவாமி அளவில் உயர்த்தி குவிச்சு நெவேத்தியம் பண்ணுவார் ஏன்னா அந்த அளவில் அப்படி அப்படி பண்ணணும் அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போது இந்த நாளில் என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டீம் ரைஸ்னு வந்து கொடுத்தோம் ஸ்டீம் ரைஸ்ன்னா அது புழுங்க வச்சு பிறகு அதை அரைச்சி அரிசியாக வருது ஏன்னா உடையாமல் வரும் அரைக்கிற பொழுது அப்படிங்கிறதுனால அது மாதிரி வருது ஆனால் அது நைவேத்தியத்துக்கோ ஹோமத்துக்கோ உபயோகப்படாது அந்த அரிசி ஏன்னா அதுக்கு புனஃப் பக்குவாண்ணம்னு பேர் அதுக்கு ஒரு தடவை அதை வேக வச்சாச்சு ரெண்டாவது தடவை நாம் வேக வைக்கிறோம் அதுக்கு புனஃப் பக்குவாண்ணம்னு அதுக்கு பேர் அதில் சமைச்சா போல பொலன்னு மாதிரி இருக்கும் அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு நல்லா ருச்சியாக இருக்கும் ஆனால் உபயோகப்படாதது சுவாமிக்கு அந்த அன்னத்தை நைவேத்தியம் பண்ணப்படாது சுவாமிக்கு என்ன மாதிரி அன்னமாக இருக்கணும்னா நெல்லை காய வச்சு அப்படியே நெல்லிலேருந்து எடுத்து அரிசியாக இருக்கணும் அதுக்கு தான் சாலை அன்னம்னு பேர் அதுக்கு ராஸுன்னு சொல்கிறா இப்போது இந்த ராஸுன்னு வாங்கி தான் நாம் சுவாமிக்கு நெவேத்தியத்துக்கோ நாம் பண்ணுற ஹோமங்களுக்கோ பயன்படுத்திக்கணும் ஸ்டீம் ரைஸை வாங்கி உபயோகப்படுத்தப்படாது அது புழுங்கின அரிசி அது அது சுத்தம் அது அது மாதிரி அன்னத்தெல்லாம் ஸ்டீம் ரைஸ் அது மாதிரிலாம் வாங்கி சமைத்து நாம் சாப்பிட்றதுக்கு ருச்சியாக இருக்கணும் நன்னாக இருக்கும் சுவாமிக்கு அதை நெவேத்தியம் மரப்படாது அது மாதிரி பண்ணினா என்ன ஆகும்னா ஸ்போட்டகம்னு உடம்பு பூரா கட்டி கட்டியாக வரும் கட்டிகளாக அந்த பாபம் நம்ம உடம்புலேருந்து வெளியேறும் அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பண்ணக்கூடாது ராரைசாக தான் வாங்கி நாம் உபயோகப்படுத்தணும் அந்த அன்னத்தை சுவாமி அளவில் வச்சு அப்படி நைவேத்தியம் பண்ணணும் இதெல்லாம் மகா தான் நாம் நல்லா பிரத்யட்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற பொழுது மகா சுவாமிக்கு நெவேத்தியம் அப்படியே அந்த அடுக்கோடு கொண்டு வர சொல்லி வச்சு நேவேத்தியம் பண்ணுவா பெரியவா ஏன் அதை ஒரு சின்ன தட்டில் கொண்டு வந்து வச்சு நெவேத்தியம் பண்ணால் போகமே அப்படின்னா நாம் என்ன நினப்போம் அந்த தட்டில் எடுத்துட்டு வந்து வச்சா அந்த தட்டில் உள்ள அண்ணன் மட்டும்தானே நெவேத்தியமாக ஆகும் அடுக்கில் உள்ளதெல்லாம் நைவேத்தியம் பண்ணதாக ஆகாதேன்னு நினப்போம் ஆனால் அங்கே அது சூக்ஷம் இல்லை அந்த சுவாமி மேடையில் வச்சுருக்கோம் ஒரு ஊஞ்சலில் வச்சுருக்கா அந்த விமானத்தில் அந்த உயரத்துக்கு வரணும் அந்த அடுக்கு அதுக்காகத்தான் அந்த அடுக்கோடையே தூக்கின்னு வந்து வச்சு நேவேத்தியம் பண்ணுறதுன்னு மகாபெரிவா நமக்கு பண்ணி காண்பிச்சிருக்கா அப்படியே சுவாமி உயரத்தில் இருக்கணும் அந்த அன்னம் அதில் அபிகாரணம் பண்ணப்பட்டிருக்கணும் அபிகாரணம்னா நெய் இதில் எந்த அளவில் விட்டுருக்கணும் அப்படின்னா சுபமாத்திரம் கிருதம் திரவியம்னு ஒரு ஸ்பூன் முழுசாக எடுத்து விடணும் லேசாக ஒரு சொட்டு விடப்படாது அபிகாரணம்னு ஒரு சொட்டு அபிகாரம்னால் அதுக்கு உபஸ்தரணம்னு பேர் லேசாக ஒரு இலையில் இலையை போட்டுட்டு அதில் ஒரு ஒரு சொட்டு நீ விட்டு போவேன் அதுக்கு உபஸ்தரணம்னு பேர் அபிகாரணம்னால் ஒரு ஸ்பூன் விடணும் அதில் நன்னா விட்டாதான் அந்த அன்னம் சுத்தமாக ஆகும் அது சமைக்கிற பொழுது அந்த ஆவியை நாம் நாம் மோந்து பார்த்துருப்போம் அந்த அன்னம் சமைக்கிற போது அந்த வாசனையை நாம் நுகர்ந்திருப்போம் அந்த தோஷங்கள்லாம் போகிறதுக்காகத்தான் அபிகாரணம் பண்ணுறது அதே போல் தான் ஹோமத்துக்கும் அந்த அன்னம் இருக்கணும் ராரைஸாக இருக்கணும் அதில் அபிகாரணம் பண்ணப்பட்டிருக்கணும் அந்த அன்னத்தை தான் நாம் ஹோமத்துக்கு வச்சுக்கலாம் அந்த அன்னத்தை தான் நாம் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம் புழுங்கல் அரிசி சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் புழுங்கல் அரிசி சாப்பிட்டா அந்த சாதம் வயத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மடி போகாது நமக்கு சாமியை தொடரத்துக்கு லாய்க்கில்ல அப்படி ஆகிடுவோம் அதே போல் பழங்கள்லாம் நேவேத்தியம் பண்ணுற பொழுது கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா வாழைப்பழம் நேவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா வாழைப்பழத்தை அப்படியே சீப்போடு வச்சு நேவேத்தியம் பண்ணக்கூடாது பழத்தை எடுத்து எடுத்து தனித்தனி பழமாக வச்சு நேவேத்தியம் பண்ணணும் அதனால தான் இந்த ஜப்பஹோமங்கள்லாம் போய் பார்த்தா தெரியும் ரெண்டு ரெண்டு வாழைப்பழமாக வச்சுருப்பாள் வெத்தலை பாக்கில் கொத்து கொத்தாக வைக்க மாட்டான் ஏன்னா பிச்சு எடுத்து வச்சுதான் நேவேத்தியம் பண்ணணும்னு சாஸ்திரம் கதலீஃபல நாரங்க பலான் ஏகை கஷோ விதுஹூன்னு வாழப்பழமும் சாத்துக்குடி இது ரெண்டும் முழுசு முழுசாக தனித்தனியாக இருக்கணும் இந்த வாழைப்பழம் ஹோமம் பண்ணுறோம்னா பிச்சு பிச்சு ஹோமம் பண்ணப்படாது உரிச்சி ஹோமம் பண்ணப்படாது சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுற பொழுது கூட அதை உரிச்சி நைவேத்தியம் பண்ணப்படாது அப்படியே நைவேத்தியம் பண்ணணும் அந்த நகத்தால் அதை கொஞ்சம் கிள்றதுன்னு சில பேர் பண்ணுறான் நகம் படப்படாது வாழைப்பழத்தில் நகம் பட்டதானால் அது அசுத்தி ஆகிடும் நைவேத்தியத்துக்கு லாயக்கில்லாத பொருளாக ஆகிடும் வாழைப்பழம் நகம் படப்படாது அதில் அதே போல் மாதுளம்பழம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா நாளாக உடைச்சி நைவேத்தியம் பண்ணணும் மாதுலிங்கம் சதுக்கண்டம்னு மாதுளம்பழத்தை நாளாக பிரித்து வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் முழுசாக வச்சு நைவேத்தியம் பண்ணப்படாது பனசம் தசதாகிருத்தம் பிளாப்பழம் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா பத்தாக எடுத்து வச்சுன்னு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் பனசம் தசதாகிருத்தம்னு சொல சொலையாக எடுத்து வச்சு நேவேத்தியம் சொலசொலையாக எடுத்துட்டா அது விழுப்பாயிடும் சுவாமி நைவேத்தியத்துக்கு உபயோகப்படாது சுவாமி நேவேத்தியத்துக்கு நாம் வச்சுக்கிறோம்னா அந்த தோலோடு இருக்கணும் பத்தா எடுத்து வச்சுருக்கணும் பனச பழம் ஒரு பத்தில் ஒரு பங்கு இங்கே வச்சுட்டு இன்னொரு பங்கு உள்ளே வச்சிருந்தா அதுவும் சேஷமாக ஆகிடும் பனச பழம்னா முழு பழத்தையும் சாமிக்கு நேவேத்தியம் பண்ணிடணும் பத்தா பிரித்து வச்சு நேவேத்தியம் பண்ணணும் அதே போல் தேங்காய் உடச்சி நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக உடைச்சி வச்சு நெவேத்தியம் பண்ணுறோம் தேங்காயை ஆனால் நம்முடைய சாஸ்திரப்படி பார்த்தா அஷ்டதா நாலிகேராணி அப்படின்னு எட்டாக பிரித்து வச்சுன்னு தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது ரிஷிகள் காண்பிச்சுருக்கா ஆனால் எட்டாவது எடுத்து வச்சுன்னுட்டால் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறதுல சிரமமாக இருக்கும் அப்படின்னு ரெண்டாக உடைச்சி வச்சுக்கிறோம் சௌகரியத்துக்காக துருவ முடியாது அதுக்காக ரெண்டாக உடச்சி வச்சுக்கிறோம் ஹோமம் பண்ணுற பொழுது கூட எட்டாக பிரித்து வச்சுன்னு தான் ஹோமம் பண்ணணும் அப்படியே முழுசு முழுசாக தேங்காயை ஹோமம் பண்ணக்கூடாது கடைசியில் இந்த பூர்ணாஹுத்தின்னு பண்ணுறோம் அதில் தேங்காய் வச்சுக்கிறோம் அப்படின்னா தேங்காயை எட்டாக பிரித்து வச்சுக்கணும் அப்படியே முழு தேங்காயை பூர்ணா ஹோமம் பண்ணப்படாது அஷ்டதா நாலிகேராணின்னு எட்டாக பிரித்து வச்சுன்னு தான் பூர்ணாகுதியோ ஹோமமோ இது பண்ணினாலும் அப்படி பண்ணணும் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு அர்ச்சனை பண்ணுற புஷ்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட ஏகைகம் பத்திர புஷ்பாணி ததா பூப்பானி கல்ப ஏத்துன்னு சாமிக்கு தலம் அர்ச்சனை துளசி தளம் பில்வ தளம் இவை எல்லாம் முழுசு முழுசாக அர்ச்சனை பண்ணணும் பிச்சு பிச்சு அர்ச்சனை பண்ண முடியாது சாமிக்கு அர்ச்சனை பண்ணுற பொழுது முழுசு முழுசாக பண்ணணும் அந்த புஷ்பத்தை பிச்சு பிச்சு போகிறதோ என்னமோனு பிச்சு பிச்சு பண்ணக்கூடாது பிச்சுட்டால் அது நிர்மால்யமாக ஆயிடும் அர்ச்சனைக்கு லாய்கில்லை ஒரு ஒரு புஷ்பமாக அர்ச்சனை பண்ணணும் தூர்வ அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா தூர்வாத்ரயம் சமுத்திஷ்டம்னு அருகம்புல்லு மூணு மூணாக எடுத்து அர்ச்சனை பண்ணணும் பிள்ளையாருக்கு ஹோமம் பண்ணுற பொழுது மூணு மூணு அருகம்புள்ளாக ஹோமம் பண்ணணும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் சொல்லப்பட்டிருக்கு பால் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தி மாத்திரம் பயஸ்மிருதம்னு அப்படி ஒரு கை நிறைய பால் எடுத்தால் எந்த அளவில் வருமோ அந்த அளவில் ஹோமம் பண்ணணும் அதுக்கு சுக்தி மாத்திரம்னு பேர் அதில் ஜலங்களாம் விட்டு கலக்கப்படாது அப்படியே சுத்தமாக இருக்கணும் அப்படி இந்தந்த அளவில் இதெல்லாம் வச்சுக்கணும்னு நமக்கு காண்பிச்சுருக்கா ரிஷிகள் இக்ஷு பர்வாவதி ஸ்மிருதகா கரும்பு பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணுறோன்னா முழு கரும்பு அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணப்படாது பண்ணினா அது பண்ணினதாகவே ஆகாது அப்போ என்ன பண்ணுறதுன்னா பர்வாவதி ஸ்மிருதகான்னு அதில் கணு கணுவாக இருக்கும் கரும்பில் அந்த ஒரு கணுவுக்கும் வெட்டி வச்சுட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும் அந்த அளவில் உடச்சி வச்சுட்டு ஹோமம் பண்ணணும் ஒரு கணவுக்கும் இன்னொரு கணவுக்கும் உள்ள இடைவெளி தான் ஒரு அளவு இதிலெல்லாம் வித்தியாசம் வந்ததுன்னா என்ன ஆகுன்னா மதுமேகேன ஜாயத்தேன்னு கருட புராணம் இந்த ஹோமம் பண்ணுற வஸ்துக்கள் நாம் சாப்பிட்ற வஸ்துக்கள் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுற வஸ்துக்களில் கலப்படமோ அல்லது அது சொல்லப்பட்ட அளவில் பண்ணாமல் போனாலோ மதுமேகேன ஜாயத்தேன்னு மதுமேகங்கிற வியாதியோடையே நாம் ஒவ்வொருத்தரும் பிறந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காள் மதுமேகம்னா சுகர்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் சுகருக்கு மதுமேகம்னு பேர் ஷுகரோடையே நாம் புறக்க வேண்டி வந்துடும் அப்படி செய்தால் அப்படி செய்யப்படாது இந்த வஸ்துக்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும்னு ரிஷிகள் நமக்கு ரொம்ப எச்சரிக்கை பண்ணியிருக்கா இது விஷயமான தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்